அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாஹூ நஹமதுஹோ அனுசல்லிஅலா ரசூலிஹில் கரீம் அமாபாத் கணியத்திற்குரிய சகோதர பெருந்தகை ஒருவர் குளிப்பினுடைய விபரங்களை கேட்டு வினா தொடுத்திருக்கிறார் குளிப்பு என்பது ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பதற்கு செய்து கொள்ளப்படுகிற ஒரு சிறந்த செயல் இதில் கடமையான குளிப்பு என்ற ஒரு பகுதி இருக்கிறது இன்னொன்று உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு குளித்தல் என்பதும் ஒன்று இருக்கிறது கடமையான குளிப்பு என்பது இந்த மனிதனுக்கு எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் கணவன் மனைவி உறவுக்கு பிறகு அதேபோல் தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்படுகிற அந்த நிலையில் ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடாக இவருக்கு ஸ்கலிதம் ஏற்படுகிற அந்த பொழுது பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஹயலு ஏற்பட்டு அது நிற்கும் தருவாயில் பெண்களாக இருந்தால் பிரசவத்தீட்டு என்று சொல்லப்படுகிற அந்த நிஃபாஸ் ஏற்பட்டு அது நிற்கும் தருவாயில் மயக்க நிலையிலிருந்து போதை நிலையிலிருந்து பைத்தியம் பிடித்தல் என்ற நிலையிலிருந்து அவர் நிலை மாறி வருகிற பொழுது வேறு மதத்திலிருந்து ஒருவர் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைகிறார் என்று சொன்னால் ஆக இந்த நிலைப்பாடுகளிலெல்லாம் அவர் மீது குளிப்பு கடமையாகிவிடுகிறது இந்த குளிப்பினுடைய ஃபருதுகள் அதாவது இந்த குளிப்பினுள் செய்ய வேண்டிய கட்டாயமான செயல்கள் மூன்று அதை குளிப்பின் ஃபருதுகள் என்று நாம் குறிப்பிடுவோம் முதலாவதாக முதலாவது ஃபரது வாய்க்குள் தண்ணீர் செலுத்தி நன்றாக கொப்பளித்து கொள்வது இரண்டாவது ஃபரது நாசி துவாரத்தினுள் தண்ணீர் செலுத்தி அது நாசி துவாரத்தை நன்றாக சுத்தம் செய்து கொள்வது குளிப்பினுடைய மூன்றாவது ஃபரது குளிக்கும் தண்ணீர் அதை கொண்டு அவருடைய உடல் முழுவதும் நனையுமாறு குளித்து விடுவது உடல் முழுவதும் நனைதல் என்பதிலே ஒரு சிறு இடம் கூட இடைவிடாது அந்த தண்ணீர் அவருடைய உடலை நனைத்திருக்க வேண்டும் மார்க்கத்திலே சொல்லும் சொல்லப்படும் புகாக்கள் சொல்லித்தருவார்கள் ஒரு முடி அளவு கூட நனையாமல் இவருடைய உடல் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அவருடைய குளிப்பு நிறைவேறாது குளிப்பு நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு செய்யப்படுகிற அமல்களுக்கு மதிப்பு இருக்காது அதனால் குளிப்பினுடைய பருதுகள் என்று சொல்லப்படுகிற இந்த மூன்று வாய் கொப்பளித்தல் நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் உடல் முழுவதும் நன்றாக நனையுமாறு குளித்தல் என்பதிலே மிக கவனமாக நாம் செய்திட வேண்டும் அதேபோல் சில நபர்கள் ஆடவர்கள் ஹத்னா செய்யாமல் ஏதோ சில தங்கடங்களின் காரணமாக அல்லது வேறு விதமான பிரச்சனைகளின் காரணமாக ஹத்தனா செய்யாது இருக்கும் பொழுது அந்த தோலாகிறது முன்பகுதி வரைக்கும் அது மூடி கொண்டிருக்கும் கடமையான குளிப்பை குளிக்கும் நிலையுடையவர்கள் அவைகளை அறிந்து அதை முழுமையாக சுத்தம் செய்து அவர்கள் குளிக்க வேண்டும் குளிக்கும் பொழுது சில வேர்களுக்கு தொப்புளுக்குள் தண்ணீர் போகாது ஏன்னா தொப்புள் சற்று ஆழமாக இருந்தால் தொப்புளுக்குள் தண்ணீர் போக வாய்ப்பில்லை அதனால் அதை கவனத்தில் கொண்டு அந்த இடத்தில் தண்ணீர் கொண்டு இவர் பிரத்யோகமாக கழுவிக்கொள்ள வேண்டும் அதேபோல அடர்ந்த தாடி ரோமங்கள் இருந்தாலும் அடர்ந்த தாடி ரோமங்களுக்குள் தண்ணீர் செல்வதென்பதும் சில நேரங்களில் அது இயலாதாகிவிடும் அதனால் அடர்ந்த தாடி உரையவர்கள் தங்களுடைய கை விரல்களை தாடிக்குள் விட்டு அதை கோதி அதனுள் தண்ணீரை கொண்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும் கழுவிக்கொள்ள வேண்டும் அதேபோல் சில பேருக்கு நிறைய மீச வச்சிருப்பாங்க மீச வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பிரச்சனை இப்போ இல்லை நிறைய பேர் மீச வச்சுருப்பாங்க கடா மீச முறுக்கு மீசன்னு சொல்லி அந்த மீசை ரோபங்களுக்குள்ளும் நன்றாக தண்ணீரை செலுத்தி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சில நபர்களுக்கு அடர்ந்த புருவங்கள் இருக்கும் அந்த புருவத்தினுள்ளும் தண்ணீரை செலுத்தி நல்ல புறையில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பெண்கள் தங்களுடைய மடை மறைவிட பகுதிகளை நன்றாக தண்ணீரை கொண்டு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஹேராக உடல் முழுவதும் நனைதல் என்பதற்கான விளக்கம் இவை நான் மீண்டும் சொல்லுகிறேன் குளிப்பினுடைய ஃபரதுகள் மூன்று முதலாவது வாய்க்கு பொழித்தல் இரண்டாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் மூன்றாவது உடல் முழுவதும் நனையுமாறு கொளித்தல் சரி குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடாத காரியங்கள் என்பது தொழுகை இரண்டாவது குரான் ஓதுதல் மூன்றாவது குரானை தொடுதல் நான்காவது பள்ளிவாசலுக்குள் நுழைதல் ஐந்தாவது காபத்துல்லாவை தவாஃபு செய்தல் இந்த ஐந்து காரியங்களையும் குளிப்பு விதியானவர்கள் செய்யக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் நாம் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த குளிப்பின் ஃபருதுகளை அறிந்து கொண்டோம் அடுத்ததாக குளிப்பில் உள்ள சுண்ணத்துக்கள் என்ன சுன்னத்துக்கள் என்ன என்று சொன்னால் முதலாவதாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மானுர் ரஹீம் என்று எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துவங்க வேண்டும் அதேபோல் குளிப்பினுடைய துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நீயத்து வைத்துக்கொள்வது அதாவது நவைத்து அந்நகதிலி ரஃபாயில் ஜனாபதி இம் திசாலன் லி அம்ரில்லாஹி தாலா இதனுடைய பொருள் என்ன அல்லாஹு தாலாவினுடைய உத்தரவுகளுக்கு வழிபட்டு என்னுடைய பெரும் தொடக்கை என்னுடைய தீட்டை நீக்குவதற்காக குளிக்கிறேன் என்ற நீயத் மூன்றாவது தன்னுடைய கரங்களை மணிக்கட்டு வரைக்கும் கழுவிக்கொள்வது இரண்டு கரங்களையும் மணிக்கட்டு வரைக்கும் கழுவிக்கொள்வது இது சுன்னத் நான்காவது சரீரத்தில் அல்லது நம்முடைய உடையில் எங்கேனும் இந்திரியம் பட்டிருந்தால் நஜீஸ் பட்டிருந்தால் அதை கழுவி சுத்தம் செய்வது ஐந்தாவது சுன்னத் தன்னுடைய மறைவிடத்தை கழுவி சுத்தம் செய்து கொள்வது ஆறாவது சுன்னத் தொழுகைக்கு ஒது செய்வது போன்று செய்து கொள்வது ஒவ்வொரு உறுப்பையும் மும்மூன்று முறை கழுவிக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் தண்ணீர் விழக்கூடிய இடத்தில் நின்று குளித்தால் இரண்டு கால்களை கழுவுவதை கடைசியில் வைத்து வேண்டும் தண்ணீர் விழக்கூடிய இடத்தில் என்ன குளிக்கிறோம்ல அப்போ ரெண்டு கால்களையும் கழுவுவதை கடைசியில் வச்சுக்கிறது ஏழாவது சொன்னத்தாக சொல்லப்படுகிறது உடல் முழுவதிலும் மூன்று விடுத்தம் தண்ணீர் ஊற்றுவது உடல் முழுவதும் மூன்று முறை தண்ணீர் ஊற்றுவது உதாரணம் பத்துக்கு பத்து அளவுள்ள ஒரு பெரிய தெப்பம் அல்லது ஒரு குளம் அல்லது ஓடுகிற ஆறு அல்லது வாய்க்கால் போன்ற ஒன்றிலே ஒரு குளிப்பு கடமையானவர் அந்த ஆற்றில் மூழ்கி சற்று நேரம் அதில் அதனுள் தாமதித்திருந்து பிறகு அதிலிருந்து வெளியே வந்துட்டால் அவருடைய முழுக்கினுடைய சன்ன சுண்ணத்துக்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் எட்டாவது சுன்னத் முதலாவதாக தலைக்கு தண்ணீர் ஊற்றுவது ஒன்பதாவது சுன்னத் வலது பூஜத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது பத்தாவது சுன்னத் இடது பூஜத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது பதினோராவது சுன்னத் சரீரத்தை நன்றாக தேய்த்து கழுவுவது ஒன்பதாவது சுண்ணத்தாக வலது பூஜத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது பத்தாவது சுண்ணத்தாக இடது பூஜத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது பதினோராவது சுண்ணத் சரீரத்தை நன்றாக தேய்த்து கழுவுவது பனிரெண்டாவது சுண்ணத் உறுப்புக்கள் காய்ந்து போவதற்கு முன்னதாக தண்ணீர் ஊற்றிக்கொள்வது தொடராக குளிப்பது என்பது பொருள் ஆக இது குளிப்பினுடைய சுண்ணத்துக்கள் என்று ஞானவான்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் அப்போ கண்ணியத்திற்குரிய அன்பர்களே இதுபோன்றுள்ள விஷயங்களை நாம் பேணி குளிக்கும் பொழுது நம்முடைய குளிப்பு என்பது அங்கு முழுமை பெறுகிறது நல்ல முறையில் அங்கு நிறைவேறிவிடுகிறது நிறைய நபர்கள் குளிப்பினுடைய சட்டங்கள் தெரியாமல் ஏதோ தலையில் தண்ணீர் ஊற்றினால் குளித்து விட்டோம் என்ற ஒரு நிலை கொண்டவர்களாக இருக்கிறோம் அது சரியல்ல ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹிவ செல்லம் அவர்களினுடைய குளிப்பின் முறை குறித்து பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய அந்த கடமையான குளிப்பின் முறை குறித்து மைமோனா அரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ் புகாரியில் பதிவிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நபிஹு அலைஹி வசல்லி சும்ம கால பியதி அர்த ஃப மசஹா பித்துராப் சும்ம ஹசலஹா சும்ம த மது வஸ்தன் ஷகும்ம சல வஜு த அலிஹி சும்ம த நஹா ஃபசல கதமஹி சும்ம உதியந்தீலின் ஃபலம் குஷ் பிஹா இது ஹதீசினுடைய வாசகங்கள் இதனுடைய பொருள் என்ன மைமுனாரதி அல்லாஹுவன்ஹா சொல்லுவார்கள் நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹிவ செல்லம் அவர்கள் குளிப்பதற்காக தண்ணீர் ஊற்றினேன் அவர்கள் தமது வலதுகரத்தால் தமது இடது கையில் தண்ணீரை ஊற்றி இரு கைகளையும் கழுவிக்கொண்டார்கள் தமது மர்மஸ்தானத்தை கழுவினார்கள் தமது கையை பூமியில் மண் கொண்டு தேய்த்து கழுவினார்கள் வாய்கொப்பளித்து நாசிதுவாரத்துக்கு தண்ணீர் செலுத்தினார்கள் பிறகு தமது முகத்தை கழுவினார்கள் தமது தலை தண்ணீர் ஊற்றினார்கள் பின்னர் சிறிது நேரம் ஒதுங்கி நின்று தமது இரு கால்களையும் கழுவிக்கொண்டார்கள் அவர்களிடத்தில் தலை துவட்டுகிற துண்டு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் அதில் என்று பெருமானாரினுடைய அந்த குளிப்பின் முறை குறித்து மைமுனா ரதியல்லாஹ் அஹா அவர்கள் நமக்கு இதை சொல்லித்தருகிறார்கள் ஃபுக்கஹாக்கள் மார்க்கச் சட்ட மேதைகள் பெருமானார் செல்லல்லாஹா அழகியவ செல்லும் அவர்கள் குளித்த அந்த முறையிலிருந்தும் அல்லாஹ் சொல்லுகிற வாசகங்களை வைத்தும் நமக்கு விரிவாக அதிலிருந்து சட்டங்களை சொல்லித்தந்திருக்கிறார்கள் அது உங்களுக்கு இப்பொழுது சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இதை பின்பற்றி வாழுகிற இதை பின்பற்றி குளிப்பை முறையாக நிறைவேற்றுகிற நன்மக்களாக வல்லு அல்லா நம்ம ஆக்குவான் அல்லம்